வணக்கம் மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினியின் புதரவு குழுவியலுக்காக நாங்கள் விஜய்ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கின்றேன் இனி இன்றைய புதரவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று கன்னட மொழியின் நடமாடும் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுபவர் கஞ்சம் வெங்கட சுப்பையா லூனா இருபத்தி என்ற ஒரு விண்வெளி திட்டமானது ரஷ்யா நாட்டினால் திட்டமிடப்பட்டுள்ளது மூன்று தேசிய பருவநிலை பாதிப்பு அறிக்கையின்படி காலநிலை மாற்றத்தினால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் பிராந்திய மாநிலங்கள் கிழக்கு பகுதி இனி இன்றைய பதவி கேள்விகள் உங்களுக்காக இது ஒன்று மிகுவல் டயாஸ்கேனல் எந்நாட்டைச் சேர்ந்தவர் இரண்டு தேர்தல் பத்திரங்கள் மீதான நன்கொடை வழங்குனரின் பெயரை முதன் முதலில் வெளியிட்ட கட்சி எது மூன்று பிரியங்கா மோஹிதே எந்த மலை சிகரத்தின் மீது ஏறிய முதல் இந்திய பெண்மணி ஆவார் நன்றி